ம் திாமிகிகேந்திரைபாயம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை தவிரூத்தீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்ததமான மாதே ஷா த்தமே யிரவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபிய प्रत्यगर्थो ओम ओम சர்ோப்பலவரோவ் வாஹமஸ்மி ஓ சூசீரியங்கை தேஜஸ்வினாவை ஓ கடோபத் முதல் அத் ரெண்டாவது வல்லி பதினோராவது மந்திர காம்தகிரியமயம் ஸோமம் பிரதிவா நச்சிக்கேத்தியாட்சி சிஷ்யனை புகழ்ந்து பேசிய பிறகு சாஸ்திரத்தை புகழ்ந்து பேசினார் பிறகு சாஸ்திரத்தை உபதேசிக்கிற சாஸ்தாவாகிய குருவை புகழ்ந்து பேசினார் குருவினுடைய அவசியம் நன்கு உபதேசிக்கப்பட்டது இந்த உபனிஷத்தில் தான் குருவினுடைய பல இடத்துல இருந்தாலும் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு உனக்கு வேறாக ஒருத்தர் உபதேசம் பண்ணினாத்தான் ஆத்ம ஜானம் ஜவப பிரம்ம ஐக்கியானம் உனக்கு புரியும் நீயா படித்தாலோ இல்லை நீ வேறு ஏதாவது வழியில் முயற்சி பண்ணினாலோ ஞானம் கிடைக்காது மனசை சாந்தப்படுத்தினா ஞானம் உற்பத்தி தியானம் பண்ணி ஞானத்தை அடைய முடியாது ஜபங்களாலேயோ எதுனாலேயும் ஞானத்தை அடைய முடியாது உபனத்ஸத்தை சம்பிரதாயம் தெரிஞ்ச குரு உபதேசம் பண்ணாம ஞானம் அடைய முடியாது அன்யன பார்த்தோம் நாம அநேன பிரோக் சுஜானா பதி அன்யேவிதா குருணா அப்படின்னு போட்டுக்கணும் அன்யேனவித குருணா பிரோக் சதி சுவிஞயா அப்போ தான் புரியும்ப்பா நீ அதனால தான் நீ வந்து ரொம்ப விவரமாக எங்கிட்ட ஞானத்தை கேட்கறதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறது அர்த்தம் அப்புறம் நச்சிகேஷப் மீண்டும் மறுபடியும் சிஷிய ஸ்தூதி பண்ணார் என்னை காட்டில் நான் மனுஷனாக இருந்தபோது உனக்கு இருந்த வைராக்கியம் எனக்கு இல்லை நான் என்னுடைய ஜென்மா பூர்வ ஜென்மாக்கள்ல மனுஷனாக இருக்கிற போது தான் இந்த யாகங்கள்லாம் பண்ணி இந்த ஸ்திதிக்கு நான் வந்தேன் ஆனால் நான் மனுஷனாக இருக்கிற போது எனக்கு உனக்கு இருந்த வைராக்கியம் எனக்கு இல்லை நீ வந்து யம பதவிக்கு சொர்க்கலோகத்துக்கு வராமலேயே மனுஷிய சரீரத்திலேயே உனக்கு இந்த வைராக்கியம் இருக்கே நான் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் பின்னால் சொல்ல போகிறார் யதா தரிசே ததாத்மனி யதாஸ்வப்னே ததா பித்ருலோகே யதாப்சு பரிவ ததிர்ஷே சாயா தபையோரிவ பிரம்மலோகே அப்படின்னு சொல்ல போகிறார் பின்னால் வருது ஒரு மந்திரம் வருது பின்னால் வருது அந்த மந்திரம் அதாவது மனுஷியலோகத்தில் கண்ணாடியில் முகத்தை பார்க்குற மாதிரி ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியுமா பின்னால் வருகிறது அந்த மந்திரம் யாதர்ஷே ததா ஆத்மனி யதா ஆதர்ஷே பிரதிபிம்பம் திருஷ்யத்தே ததா மின்னு அர்த்தம் எப்படி கண்ணாடியில் முகம் நல்லா தெரிகிறதோ அப்படி இந்த மனுஷ லோகத்தில் ஒரு சத்குருநாதருடைய சம்பிரதாயம் தெரிஞ்ச குருமுகமாக சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணுற போது ஆத்ம ஜானம் விளங்கும் நம்மை பற்றி அறிவு நமக்கு புலப்படும் யதா ஸ்வப்னே ததா பித்ருலோக்கே சொப்னத்தில் ஒரு கிளாரிட்டி இருக்காது பித்லோகத்தில் ஞானம் அவ்வளவு சரியாக வராதான் தண்ணியில் நிழல் ஆடுற மாதிரி கந்தர்வ லோகத்தில் ஒரே மியூசிக்கு டான்ஸாக இருக்கிறதுனால அங்கேயும் ஞானம் சரியாக வராதாம் எதாப் சுரீவ ததிர்ஷே தசா கந்தர்வ லோகே வெயிலையும் நிழலையும் எப்படி பிரித்து தெரிஞ்சுக்கிறோமோ அப்படி பிரம்மலோகத்தில் ஆத்மாவை தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஆ ரெண்டு லோக்கத்தில் தான் ஆத்ம ஜியானம் சரியாக வரும் ஒன்று பூலோகம் மனுஷிய ஷரீரம்னு அர்த்தம் மனுஷிய ஷரீரே அல்லது மனுஷ லோக்கே பூலோக்கே மனுஷரீரே இல்லாட்டி பிரம்ம லோக்கே அங்கேயும் என்ன பண்ணணும் அங்கே ஒரு சரீரம் கிடைக்கும் அந்த சரீரத்தில் அங்கேயும் உத்தமமான சரீரமாக இருந்தால் ஞானம் வேலை செய்யும் அங்கே போய் குருவியாக பிறந்தோம்னா என்ன பிரம்மலோகத்தில் இருக்கிற குருவி தான் அங்கே என்ன இருக்குமோ நமக்கு தெரியாது ஆஹா பிரம்மலோகத்தில் பிரம்மாஜி சொல்லி கொடுத்து புரியும் அதுக்கு தான் என்ன சொல்கிறோம்னா இந்த ஆதிசங்கர் ரொம்ப அழகாக சொல்கிறார் இங்கேயே தெரிஞ்சுன்னு போகிறத விட்டுவிட்டு அந்த ஒன்பதாவது தியான் இன்ட்ரட்ஷன் பார்க்கணும் ஆதிசங்கரரோடு அஷ்டமே நாடித்வாரேன தாரணா யோகா புக்தா சச்சதுஷ்பிராபா எட்டாவது அத்தியாயத்தில் நாடி துவாரா தாரணாயோகம் சொல்லப்பட்டது அது ரொம்ப கடினமானது அது வந்து அடையிறதுக்கெல்லாம் நிறைய பிரயத்தனம் பண்ணணும் ஆனால் இங்கேயே கிடைக்கிற போது என்னத்துக்குது நம்ம இடத்துலையே நல்ல வசதியாக சௌரியங்கள்லாம் கிடைக்கிற போது வெளியில் என்னத்துக்கு போகணும் சரி ரொம்ப சொன்னால் வெறங்கியா போயிடும்போல் இருக்கு பயமாக இருக்குது நல்ல எதுக்கு சொல்கிறோம்னா இப்படியே யமதர்ம அவனுக்கு ஞானத்தை வந்து தேர்ந்தெடுக்கிற இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியில் சொல்கிறார் பாருங்கள் இதை நம்ம அர்த்தம் ஃபுல்லாக பார்க்கலை பொதுவாக சொல்லிவிட்டேன் காமசிய ஆப்திம் காமஸ்ய ஆப்திம்னா அதாவது சொல்ல விஷயம் தான் உனக்கு எல்லாம் உலக உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆக்குறேன்னு சொன்னேன் எத வேணாலும் நீ அனுபவிக்கலான்னு நான் சொன்னேன் இரண்ய பதவியே பிரம்ம பதவியே கொடுக்குறேன்னு சொன்னேன் அத்தனைக்கும் சாதனங்கள்லாம் சொன்னேன் அத்தனையும் நீ வந்து தூக்கி எறிஞ்சுட்டியே அகோ புத்திமத்தா தவாங்கிறார் சங்கராச்சாரிய சொல்றார் அகோபத்த அனுத்தம குணோசி ஆதிசங்கர் கடைசியில் முடிக்கிற போது சொல்றார் அகோபத்த ஆஹாஹா என்ன உத்தமமான குணம் உனக்கு பரமோத்தம குணோசி அனுத்தம குணோசிங்கிறார் நச்சிக் சொல்றாரு காமசிய ஆப்திம்னா வேண்டினதெல்லாம் நினைத்தது கிடைக்கும் காமசிய ஆப்திம் அதாவது எல்லா விஷயங்கள் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வாட் எவர் யூ லைக் அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா ஜகத பிரதிஷ்டாம் ஜெகத பிரதிஷ்டாம்னு சொன்னா உலகம் அனைத்திற்கும் தலைமை பொறுப்பு உலகம் அனைத்திற்கும் நீ சொன்னதை கேட்டு எல்லா தேவதைகளும் ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி சாதனைகள் எல்லாம் பண்ணினா சங்கராச்சாரேஸ்வரர் சாத்திய ஆத்ம அதிபூத அதிதைவாதேஹே பிரதிஷ்டாம் ஆசிரயம் சர்வாத்மகா சமஸ்த தேவதைகளும் உனக்கு ஏவல் செய்யும் நீ சொன்னதை செய்யக்கூடிய வாய்ப்பு அதுக்கு சாதனை நான் சொன்னேன் அப்புறம் கிரதோகோ அனந்தியம் கிரத்தோகிறதுக்கு கிரத்துங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் உபாசனைங்கிறார் உபாசனாய் பலம் ஹைரண்ய கர்ப்பம் பதம் இந்த உபாசனைக்கு பலன் என்னன்னா பிரம்ம பிராப்தி பிரம்ம பதவி அது எல்லையில்லாத மகிமை உடையது அனந்தியம் அனந்தியம் ஆனந்தியம் இதை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குங்கிறார் ஒரு டிப்பிணிக்காரர் எங்கே சொல்லியிருக்கு இந்த மந்திரம் எங்கே இருக்குது பாருங்க சரி இதெல்லாம் இருக்குது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அது அதே வார்த்தைகள்லாம் இருக்குது முதல் அத்தியாயம் முதல் வள்ளி 23 மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அந்த மந்திரங்களை எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா தெரியும் அனந்தியம் ஆனந்தியம் அபயசிய பாரம் அபயசிய பாரம்னு சொன்னால் பயமே கிடையாது யார் உன்னை வந்து வீழ்த்திடுவானுங்கிற பயமே கிடையாது பாரம்னா பராம் நிஷ்டாம் அச்சமின்மையின் எல்லை அச்சம் இன்மையின் எல்லை அபயசிய பயம்னா என்ன அச்சம் அபயம்னா என்ன அச்சமின்மை அச்சமின்மையின் கரை பாரம்னா என்ன கரை அச்சமின்மையின் கரைன்னா அச்சமின்மையின் எல்லை No security Security security. problem. problem full நோ செக்யூரிட்டி ப்ராப்ளம் செக்யூரிட்டி பிராப்ளமே கிடையாதுவாத்து ஸ்தோமதி அஷ்ட சித்திகள் அணிமா பெரும் புகழ் சொன்னேன் காலையில் வகுப்புல மகத்து பெரிய சிறந்த ஸ்தோமம்னு சொன்னா ஸ்துத்தியம் புகழ்ச்சி பெரும் புகழுக்கு உடையவனாவாய் அணிமாதி ஐஸ்வர்ய அநேக குணசம்ஹதம் அஷ்ட சித்தி சொல்றாங்களே அணிமா மஹிமா கரிமா லஹிமா ஈஷத்வ வசித்வ பிராக்காமி ஈசித்வ வசித்வ பிராக்காம்யம் இது மாதிரி எல்லா சித்திகளும் அஷ்ட மகா சித்திகளெல்லாம் கொடுக்குறேன் அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு உருகாயம் உருகாயம் சொன்ன விஸ்தீர்ணாம் கத்தி அதுக்கு மேல கிடையாதுப்பா இந்த கதிக்கு மேல ஒரு கதி கிடையவே கிடையாது பிரம்மலோகத்துக்கு மேல ஏதாவது ஒண்ணு இருக்கான்னா கிடையாது அப்பேற்பட்ட இடத்தை உயர்ந்த கதியை கொடுத்து பிரதிஷ்டாம் பிரதிஷ்டாம்னு சொன்ன ஸ்திதி நிலைன்னு அர்த்தம் பிரகர்ஷேன ஸ்திதாம் பிரதிஷ்டாம் இதுக்கு ஈடு கிடையாது ஒப்புயர்வற்ற இந்த ஒரு வாய்ப்பு ஆனால் ஒன்று எல்லாம் எக்ஸ்டர்னல் எல்லாம் பாஹ்யம் ஆத்மாவுக்கு வெளியில தான் அத்தனை ஏன்னா எல்லாம் இந்திரிய விஷயம் உயர்ந்த இந்திரிய விஷயம் என்னது ரொம்ப குவாலிஃபைடு சென்ஸ் ஆர்கன்ஸ் குவாலிஃபைடு சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி போடணும் தரமான இந்திரிய விஷயங்கள் தரமான இந்திரியங்கள் தரமான சூழ்நிலை நல்ல என்விரான்மெண்ட் இவ்வளவெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னேன் பிரதிஷ்டாம் திருஷ்டுவா திருஷ்டுவான் மந்திரத்தில் இருக்கு திருஷ்டுவான்னு சொன்னால் விசாரியன்னு அர்த்தம் திருஷ்டுவா விசாரிய அது என்ன இருந்தாலும் அதுலேயும் ஏதோ கொஞ்சம் மைனஸ் இருக்கத்தான் இருக்கும் வந்து அமெரிக்காவுக்கே அதிபதியானாலும் கூட ஹண்ட்ரட் ஹாப்பினஸ் இருக்குமா என்ன சொல்லப்போனால் அதில் தான் நிறைய ப்ராப்ளமே ஆரம்பிக்கும் எவ்வளவு உயர்றோமோ அவ்வளோ தூரத்துக்கு வசதியும் உண்டு அந்த அளவுக்கு சிரமங்களும் உண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது பதவி உயர உயர அதுக்கேற்ற சிரமங்களும் கூடத்தான் செய்யும் பிரதிஷ்டாம் திருஷ்டுவா திருஷ்டுவா டிப்பணிக்காரர் சொன்னார் ம பிரத்த அக்னி வித்யா பலத்துவேன சுலபாமப்பி நிறதிஷய காம அபய ஐஸ்வர்யாதி பிராப்திம் விஜயாய அபி இவ்வளவு பெரிய ஆஃபர் வந்தும் கூட பிரம்மாண்டமான ஒரு ஆஃபர் வந்தும் கூட ஈடு இணையற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தும் கூட மிகுந்த பகுத்தறிவின் காரணத்தினால் திருஷ்டுவா தீரஹா சன் நீ ரொம்ப புத்திசாலியாய் இருந்து கொண்டு ஹே நச்சிகேதா அத்தியசிராட்சி மோட்சத்தையே விரும்பி ஆத்மவித்தியையே விரும்பி அதிசஷ்டவான் அசி சர்வமே தம்சாரபோகஜாத்தம் அதிசருஷ்டவான் எல்லாம் வேண்டான்னு நீ விட்டுட்ட அதனால் என்னென்ன அகோபத்த அனுத்தம குணோசி உன்னுடைய குணத்தை என்னன்னு சொல்றது ஆக நீ ஞானவருத்தன் வயோ யுவா நீ வந்து யுவாவா இருந்தாலும் பரிபூர்ண ஞான விருத்தன் அப்படின்னு புகழ்றார் நான் சொன்னேன் இல்லையா நச்சிகேத் ஒரு மாதிரி பார்க்கணும் அவர எப்போ ஆரம்பிக்க பொருள் ஆரம்பிச்சுட்டேங்கிற தம் துர்தர்ஷம் மயமேந்த மீரோக்கம் துருதம் பிரவிஷ்டம் கும் புராணம் அமயாதி தேவம் மத்வா தீரோஹரிஷோகௌ ஜீ ரொம்ப அழகான மந்திரம் இந்த மந்திரத்தில் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாயம் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனால கிடைக்கிற பலன் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மஸ்வரூபகா ஆத்ம ஜான உபாய ஆத்ம ஜான பலம் மூணு விஷயம் தன்னை பற்றிய உண்மை தன்னை பற்றிய உண்மையை அறிவதற்கான வழி தன்னை பற்றிய உண்மையை அறிந்ததன் பயன் மூன்றும் சொல்லப்படுகிறது எப்படி சொல்றாரு பாருங்க தம் தம்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு வக்ஷியமான ஞானஸ்துதிகி சொல்லப்போகிற ஞானத்தின் பெருமை சொல்லப்படுகிறது உபதேசிக்கப்படக்கூடிய அறிவின் சிறப்பு பெருமை உபதேசிக்கப்படுகிறது தம் அப்படின்னா எம் தொம் ஞாத்தும் இச்சசி ஆத்மானம் தம் எந்த ஒரு ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ கேட்டாயோ அந்த ஆத்மா தம்ன அந்த ஆத்மாவை தம் ஆத்மானம் செல்ஃப் செல்ஃப் நான் என்ற சொல்லுக்கு பொருள் அந்த விஷயம் ஆத்மாவை அது எப்படிப்பட்டதுன்னா துர்தர்ஷம் ஆத்மானம் துர்தர்ஷம்ன அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் யாருக்குன்னு கேள்வி சம்ஸ்கிருத புருஷனுக்கு புரிஞ்சுக்கிறது சுலபம் அசம்ஸ்கிருத புருஷனுக்கு புரிஞ்சுக்க முடியாது பண்பட்டவனுக்கு இது விளங்கும் பண்படாதவனுக்கு இது விளங்காது பண்பட்டவனாக இருந்தாலும் ஏதாவது பிரதிபந்தம் இருந்ததுன்னா புரியாது ஆர்தர்ஷம்னா என்ன அர்த்தம் துக்கேன தரிசனீயம் துக்கேன தரிசனம் அசை இது அதிசூக்மத்துவ தம் அதாவது கஷ்டப்பட்டு தான் படிச்சு தெரிஞ்சுக்கணும் இப்படிதான் குரு வந்து இழுத்துட்டே இருப்பார் நம்ம அப்படியே பொறுமையாக உட்கார்ந்து படிக்கணும் துர்தர்ஷம் துர்தர்ஷம்னா கஷ்டப்பட்டு என்ன அது ஆப்ஜெக்ட் இல்லை அது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை அது ஒரு ஈவெண்ட் கிடையாது ஒரு நிகழ்வு கிடையாது ஆத்ம ஜானம் என்பது ஒரு நிகழ்வு அல்ல நிகழ்வு அது எனக்கு ஞானம் வந்து எடுத்து அப்படின்னா கேட்டுண்டே இருக்கணும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு சந்தேகம் வரும் அப்புறம் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் இன்னொரு சந்தேகம் வரும் அப்புறம் இப்படியே ரொம்ப நாள் ஆகும் மினிமம் பன்னெண்டு வருஷமாவது உருப்படியாக படிக்கணும் சாதாரண ஜனங்களுக்கு ரொம்ப ஹைலி குவாலிஃபைடாக இருந்துட்டால் பரவாயில்லை ஆனால் நம்ம மெஜாரிட்டி பீப்புளை பற்றி தான் பேசுவோம் எப்போவுமே எக்ஸப்ஷன் கேஸில் மெஜாரிட்டி தானே ஜாஸ்தி எக்ஸெப்ஷனை போய் பேச மாட்டோம் நிறைய பேர் எக்ஸப்ஷன் லெவல் எதில் எக்ஸெப்ஷனில் எக்ஸ் எக்ஸப்ஷனை எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க ஏன் அவருக்கு கிடைக்கலையா எனக்கு கிடைக்காதா அப்படின்னா அவர் எக்ஸப்ஷன் கேஸ்ப்பா உனக்கு வருமான அப்படின்னா புரியாது துர்தர்ஷம் துக்கேன தரிசம் இது ஒன்று ஏன்னா ரொம்ப சூக்மமாக இருக்கிறதுனால அது என்னது இந்திரிய அகோச்சரம் மன அகோச்சரம் எதோ வாசோ நிவர்த்தன் அப்பிரா மனசா சாச்சா மனசா சாப்பிய நிவர்த்தன் எதனால மனசும் வாக்கும் போக முடியாமல் திரும்பி விடுறதுங்கிறது வேதம் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் பிரம்மண ஆனந்தம் வித்வான் கதாச்சன நிபேதி ஒருபொழுதும் பயப்படுறது கிடையாது அஹ கூடம் அடுத்ததுக்கு போயிட்டேன் அந்த ஆத்மாவை வந்து சொல்கிறார் அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் பா அதனால்தான் நான் ரொம்ப வந்து இழுத்துண்டே இருந்தேன் ஆத்மாவை சொல்கிறதும் கஷ்டம் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் ஆச்சரியோ பக்தா குஷலோஸ்ய லப்தா ஆச்சரியோ ஜாதா குஷலானுஷிஷ்டா அஹ துர்தர்ஷம் கூடம் கூடம்னு சொன்னால் சங்கராச்சாரியார் சொல்றார் பிராகிருத்த விஷய விஜனைனா ககனம் அனுப்பிரவிஷ்டம் ஆக்சுவலா முதல்ல குஹாஹிதம் எடுத்துட்டா சௌரியம் அது அப்புறம் சொல்றேன் கூடம் அனுப்பிரவிஷ்டத்தை அப்புறம் சொல்றேன் கூட அனுப்பிரவிஷ்டம்னு படிக்கணும் கூட அனு பிரவிஷ்டம் குஹாஹிம்னு சொன்னா ஆத்மா மனசுல இருக்குன்னு அர்த்தம் குஹா குஹான் சொன்னா குஹைன்னு அர்த்தம் ஹிதம்னா நிஹிதம் இருக்குன்னு அர்த்தம் இட் ஈஸ் இன் தி மைண்ட் லொகேஷன் மாதிரி சொல்றார் இட் ஈஸ் இன் தி மைண்ட் எது ஆத்மா ஆத்மா மனசுல இருக்குன்னா மனசு எங்க இருக்கு ஆத்மா மனசில் இருக்குது ஆத்மா மனசில் இருக்குன்னா மனசு எங்கே இருக்குன்னா மனசு ஹிரதயத்தில் இருக்கா மூளையில் இருக்கா எங்கே இருக்குன்னா அதுவே கஷ்டமாக இருக்குது அதனால் இங்கே வந்து எண்ணங்கள் நிறைந்திருக்கும் இடத்தில் அது இருக்கிறது குஹான்னு சொன்னால் சாதாரணமாக குஹாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் முருகனுக்கு என்ன சொல்கிறோம் குஹகா அப்படிங்குறோம் குஹஹானா குஹையில் இருப்பவன் குஹாயாம் குஹாயம் அதி குஹக குகையில் இருப்பவன் இப்போ குஹான் என்னன்னா இது அந்த குஹா ஹுதய குஹா எப்படி குகைக்குள்ள இருட்டு இருக்குமோ அப்படி இதுக்குள்ளேயும் இந்த மனசுக்குள்ளேயும் தன்னை பற்றி அறியாமை இருக்கிறது உயிருக்கு தன்னை பற்றி அறியாமையோடு உள்ளத்தில் இருக்கிறது உயிரானது தன்னை பற்றி அறியாமையோடு உள்ளத்தில் இருக்கிறது நான் யார் என்கின்ற உண்மையை அறியாமல் உள்ளத்தில் இருக்கிறது ஆத்மா அந்த கரணத்தில் இருக்கிறது இரடம் சொன்ன மாதிரி இருக்கு அந்த இன் ஆல் தாட்ஸ் அர்த்தம் எல்லா எண்ணங்களிலும் அது நிறைந்திருக்கிறது குஹாஹிதம் அதை முதல்ல எடுத்துக்கிறேன் உணர்வு நிறைந்திருக்கிறது அப்படி சொல்லணும் எண்ணங்களூட எண்ணங்களை எல்லாம் ஊடுருவி இருக்கிறது உணர்வு கான்சியஸ்னஸ் எனது இங்கிலீஷில் consciousness is pervading in all thoughts. கான்சியர் தாட்ஸ் பிரதிபோத விதித்தம் போதம் பிரதி போதம் பிரதித்தம் இது எப்படி தாட் இன்னொன்னு சொல்லுவோம் நாங்கள் அது கொஞ்சம் கஷ்டம் இன் தாட் இஸ்வல் டு நாலெட் உரிய பாருங்க கான்சியஸ்னஸ் plus தாட் பிளஸ் ரிஃப்ளக்ட் கான்சியஸ்னஸ் இன் தாட் ஈஸ் ஈக்குவல் டு நாலெட் தமிழ்ல சொல்றேன் உணர்வு கூட்டல் எண்ணங்கள் கூட்டல் கூட்டல் பிளஸ் கூட்டல் எண்ணங்களில் இருக்கும் நிழல் உணர்வு ஈஸ் ஈக்குவல் டு சமன்பாடு ஈஸ் ஈக்குவல் டு சமன்பாடு தானே சமன்பாடு அறிவு அறிவுன்னா என்னது இந்த மூணு சேர்ந்ததுதான் கான்சியஸ் பிளஸ் தாட் பிளஸ் ரிஃப்ளக்ட் கான்சியல் டு knowledge இதுல நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமோ ரிமூவ் தாட் ரிமூவ் தாட்னா என்ன தாட்டை பண்ண முடியாது அந்த தாட்டோட ஐடென்டிபிகேஷனை விடும்போம் தாட் வித் ரிஃப்ளக்ட் கான்சியஸ் தாட் அண்ட் UP YOUR OWN CONSCIOUSNESS. YOU ARE CONSCIOUSNESS. நீ தூய உணர்வாக இருக்கிறாய். நான் அப்புறம் சொல்றேன் புரியறதுக்காக சொல்றேன் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா லோக்கலைஸ்டா சொல்ல முடியாது கான்சியஸ்னஸ் இஸ் நாட் லோக்கலைஸ்டு உணர்வு என்பது இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதது உணர்வு என்பது உணர்வு காலத்தையும் பொருளையும் இடத்தையும் உணர்வது ஆனால் காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் உணர்வு வரையறுக்கப்படாது உதாரணத்துக்காக சொல்றேன் இது வந்து லிமிடெட் தான் இந்த எக்ஸாம்பிளுக்கு லிமிடேஷன் இருக்கு உபமா ஏக தேசா சாஸ்திரம் திருஷ்டாந்தம் சொன்னா அது முழுக்க திருஷ்டாந்தம் வந்து அப்ளை ஆகாது உபமா அப்படியே தொல்காப்பீரன்னு சொன்னார் உவமை ஒரு புடைத்து உவமை ஒருபுடைத்து உபமா ஏகதேஷா இப்போ சூரியன் இருக்கு சூரியன் லோக்கலைஸ்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு சூரிய மண்டலம் இங்கே இருக்கு இப்போ இப்போ சூரிய மண்டலம் இருக்குது கண்ணாடி இருக்குது கண்ணாடியில் நூறு சூரியனுடைய நிழல் விளருது இருட்டு ரூம்னு நினச்சோம் இந்த ரூம் வந்து இருட்டாக இருக்குது இருட்டு ரூம் வெளியில் வாசலில் நிற்கிறேன் நான் கண்ணாடியை என்ன பண்ணுறேன் கிராஸாக வைக்கிறேன் சூரியனுடைய நிழல் அதுக்குள்ளே தெரியுறது அந்த நிழல் சூரியன் வந்து இருட்டு ரூமா பிரகாசப்படுத்துறது சூரியன் இருட்டு ரூம பிரகாசப்படுத்துறதா நிழல் சூரியன் இருட்டு ரூமா பிரகாசப்படுத்துறதா வேறு வழி கிடையாது ஒரிஜினல் சன் இல்லாமல் ரிஃப்ளெக்டட் சன் எங்கே இருக்குது எவ்வளோ பெரிய சூரியன் அது எத்தனை பூமியை விட எத்தனை மடங்குது பெருசு அவ்வளோ பெரிய சூரியன் இத்தினூண்டு கண்ணாடி நம்ம திரு பாக்கிறோமே எல்லாம் மேக்கப் பாக்ஸுக்குள்ள வச்சிருக்கோமே அந்த கண்ணாடி அந்த கண்ணாடி அந்த இங்கிருந்து வச்சு அடிச்சா இங்க வெளிச்சம் வருது இத்துணூண்டு கண்ணாடி அவ்வளோ பெரிய சூரியனை ரிஃப்ளக்ட் பண்ணி இருட்டு ரூம பிரகாசப்படுத்துகிறது அது மாதிரி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள சைதன்யம் பிரஜானம் அந்த கரணம் வந்து லைக் mirror மைண்டு கண்ணாடி அதில் வந்து நிறைய தாட்ஸ் இருக்கு எண்ணங்கள் இருக்குது ஒரு ஒரு அந்த ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஏன் அது ரிஃப்ளக்ஷன் சொல்ல வேண்டியிருக்குன்னா அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்குது அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் வேறு எங்கேயா உள்ளே போயிடுவேன் அப்புறம் இதுக்கு வர முடியாது அப்புறம் எங்கே விட்டேன்னு உங்களை கேட்கணும் அங்கே தான் விட்டே எழுங்கணும் வரும் ஆகா எந்த விருட்சஞ்ஞானம் பட்டஞ்ஞானம் கடஜானம் எந்த ஜானமாக இருந்தாலும் சரி எந்த ஞானமாக இருந்தாலும் சரி கான்சியஸ்னஸ் தாட் பிளஸ் புஸ்தக விற்பி பிரதிபிம்ப சைதன்யம் இஸ்இக்குவல் டு புத்தகம் அப்ப நான் என் மனம் கான்சியஸ் மாத்திட்டேன் ஐ தி கான்சிய் இன் மை ஓன் மைண்ட் இல்யூ மீன் ஆல் தாட்ஸ் வித் சென்ஸ் ஆப்ஜெக்ட் வித் சென்ஸ் ஆர் த்ரூ தி சென்ஸ் ஆர்கன்ஸ் வித் தி சென்ஸ் ஆப்ஜெக்ட் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ் மேனேஜ் பண்ணிவிட்டேன் உணர்வாகிய நான் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களில் நிழலாகி நிழலாகி இந்திரியங்கள் வழியாக உலகை ஒளிர்விக்கிறேன் விஷயம் என்ன குகாஹிதம் குகாஹிதம்னா எண்ணங்களில் அது இருக்கிறது எண்ணங்களையும் அது அறிகிறது எண்ணங்கள் இன்மையையும் அறிகிறது எண்ணங்களின் இருப்பையும் எண்ணங்களின் இன்மையையும் அது அறிகு இப்போ இந்த ரூமில் இந்த ஹால் இருக்குது நீங்கள் எல்லோரும் வந்து உட்காந்துருக்க இத்தனை பேர் இருக்கு எல்லாரும் ஆள் ஒரு ஒரு தாட்டுன்னு வச்சுப்போம் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லோரும் வெளியில் போய்ட்டு நான் மாத்திரம் உட்காந்துருக்கேன் நீங்கள் அத்தனை பேர் இருக்கிற போது நான் இருக்கேன் நீங்கள் எல்லோரும் போன பிறகும் நான் உட்காந்துருக்கேன் அப்போ இங்கே இருக்கிறதையும் நான் தெரிகிறேன் இல்லாததையும் றிகிறேன் உள்ளத்தில் இருப்பதையும் உள்ளத்தில் இல்லாததையும் எது அறிகிறதோ அந்த உணர்வு அது நான் நான் தான் அறிகிறேன் என் மனசில் தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோன்னு வச்சுப்போம் எல்லா எண்ணங்களும் நீக்கிறேன் எண்ணங்கள் இல்லாததையும் நான் அறிகிறேன் எண்ணங்களின் இருப்பையும் நான் அறிகிறேன் தூக்கத்தில் என்ன இருக்கு எண்ணங்களின் நின்மை கனவிலும் விழிப்பிலும் எண்ணங்களின் இருப்பு எண்ணங்கள் இல்லாம உடம்பையோ உலகத்தையோ நம்மளால் உணர முடியுமா ஆக எண்ணங்களை ஒளிரிக்கின்ற உணர்வாக ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மாங்கிறது வேற யாரும் இல்லை நான் அகமேவ நான் சொல்லணும் ஆத்மானா அதை ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆப்ஜெக்டி பண்ண ஆரம்பிச்சிடும் நான் எண்ணங்களின் இருப்பை அறிகிறேன் நான் எண்ணங்களின் இன்மையையும் அறிகிறேன் நான் அறிவாக உணர்வாக கான்சியஸ்னஸ் ஆக சைத்தன்யமாக பாஷை மாற்றிக்கொடுறேன் இருக்கிறேன் குகா ஹிதம் குஹாஹிதம் குகையில் இருக்கிறது அதாவது அறியாமையையும் அறிவையும் ஒளிர்வித்துக்கொண்டு பேரறிவு இருக்கிறது பேரறிவு சிற்றறிவையும் பேரறிவு சிற்றறிவையும் அறியாமையையும் ஒளிர்வித்துக்கொண்டு எரிக்கிறது கான்சிய பேர் பேரறிவு பேரறிவுனா ஆம்னேசியன் எழுதிடப்படாது தமிழ்ல வாலறிவுன்னு பேர் கற்றதனால் ஆயபயன் என் கொல் வாலறிவன் அந்த வாலறிவனுக்கு தான் ஆம்னேஷியன்ட தவிர பேரறிவுக்கு ஆம்னேஷியன்ட்டு கிடையாது பேரறிவுங்கிறது ஆமினேஷன்ட்டுக்கு ஆப்போசிட் என்னது என்ன சொல்கிறது தெரியல அப்போ சரி சிற்றறிவு வாலறிவு பேரறிவு சிற்றறிவு வாலறிவு பேரறிவு வாலறிவுக்கும் சிற்றறிவுக்கும் ஆதாரமாக இருப்பது பேரறிவு பேரறிவில் வாலறிவும் சிற்றறிவும் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன வால அறிவுங்கிறது ஈஸ்வரன் சர்வ்ஞன் சர்வ் சிற்றறிவுங்கிறது வந்து ஜீவன் அல்பன் அல்பா ஜீவ் ஈஸ்வரே அத்தியஸ்தி போடணும் அத்தியஸ்தீவேஸ்வரௌ அத்தியஸ்தீவனம் ஈஸ்வரணம் சுத்த சைதன்யத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆக குஹாஹிதம் அது மாத்திரம் இல்லை கூட அனுப்பிரவிஷ்டம் கூட அனுப்பிரவிஷ்டம்னா கூட மனு ரகசியத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்காது அதாவது தெரிும் தெரியாதது போல இருக்கான் அதுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது அதுதான் நான் ஆனால் நான் வந்து அதுதான்னு நான் தெரிஞ்சுக்கலை எப்படி நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் என்ன நான் தெரிஞ்சிக்காதான்னு நினச்சிட்டுருக்கேன் நான் இல்லைன்னா எதுவும் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு என்ன தெரியாதுன்னு நான் நினச்சிட்டுருக்கேன் என்ன புரிஞ்சுது இந்த ஜென்மாவில நமக்கு இது இல்லைன்னு நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் நான் தான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன் ஆனா என் எப்பவுமே நான் என்னை பத்தி நினைக்கிறதே கிடையாது நான் யாருங்கிறத நினைக்கிறதே கிடையாது நான் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஆக்குபைடா இருக்கேன் என் மைண்டு முழுக்க என்ன இருக்குன்னு நான் வகுப்புல இருந்தாலும் வீட்டை பத்தியே ஞாபகமா இருக்கு உடம்புதான் இங்க இருக்கே தவிர பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சண்ட் தான் உங்களை சொல்லலை பொதுவா சொல்றேன் அது மாதிரி நம்ம எல்லாம் என்ன எப்பவுமே நான் இருந்துருக்கேன் நான் இல்லாம எதுவுமே இல்லை ஆனா என்ன நான் கவனிக்காம எல்லாத்தையும் கவனிச்சுருக்கேன் கான்சியஸ்னஸ் ஆன நான் இல்லாம எந்த விதமான தாட்டும் எனக்கு கிடையாது ஆனா நான் தாட்லேயே மூழ்கி போயிட்டேன் என்ன நான் யோசிச்சே பார்க்க மாட்டேங்க இப்ப நம்ம தாட்டு மைண்ட்ல எதை பத்தின தாட்டு ஓடின்ருக்கு ஓடின் இருக்கணும் இப்ப என்னுடைய தாட்டுக்கு ஆப்ஜெக்ட் என்னது நான் என்னுடைய எண்ணத்துக்கு பொருள் எதுனா என்னுடைய எண்ணத்துக்கு பொருள் நானே எண்ணத்துக்கு பொருள் நானே ஆனால் நான் என்ன தேடுறேன்னா எண்ணத்துக்கு வேறு என்னை எண்ணத்துக்கு பொருள் நானாக இருந்தாலும் இங்கே கொஞ்சம் குழப்பம் எண்ணத்துக்கு பொருள் நான் நான் யார் எண்ணத்தை அறிபவன் எண்ணத்தை அறிகின்ற நான் எண்ணத்துக்கு நான் பொருளாக முடியுமா எண்ணத்தை அறிகின்ற நான் எண்ணத்துக்கு பொருளாக முடியாது என்கின்ற எண்ணத்தை உண்டு பண்ணுவது சாஸ்திரம் கவனிச்சு புரிஞ்சு அதாவது எண்ணத்தை அறிகின்றன எண்ணத்துக்கு பொருளாக முடியாது என்கின்ற எண்ணம் தான் ஆத்ம ஜானம் எண்ணத்தை அறிகின்ற நான் எண்ணத்துக்கு பொருளாக முடியாது என்கின்ற எண்ணந்தான் ஆத்ம என்று சொல்லப்படுகிறது அவ்வளவு பார்க்க மாட்டேங்கிறானையோ நினைச்சுட்டே இருக்கு செல்ஃபி பண்ண மாட்டேங்கிறது அதனால சங்கராச்சாரியார் என்ன சொல்றார் ஆத்மா பரிசா அனாத்மா பரிசா ஆத்மா பெருசா அனாத்மா பெருசா கான்ஷியஸ்னஸ் பெருசாக ஆப்ஜெக்ட்ஸ் பெருசா வேறு வழி இல்லை கான்ஷியஸ்னஸ் சின்னதுன்னு சொல்ல முடியாது பெருசுன்னு சொல்ல முடியாது ஆனால் கான்ஷியஸ்னஸ் என்னமோ தாட்ஸால் மறைக்கப்பட்ட மாதிரி இருக்குது மறைக்கப்பட்ட மாதிரி இருக்குது விசாரம் பண்ணினா என்ன தெரியுது கான்ஷியஸ்னஸ்ஸை தாட்ஸு மறைக்க முடியுமோ என்கொயரி பண்ணா தானே தெரியுது ஆனால் நம்ம என்ன சொல்றோம் சுவாமிஜி எண்ணங்கள் எல்லாம் என்னை பற்றிய அறிவை மறைக்கின்றன அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனா மறைப்பது போல இருக்கிறதா அதுதான் சொல்றார் கூட அனுப்பிரவிஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆதிசங்கர் ரொம்ப அழகா சொல்றார் பிராகிருத விஷய விஜனை பிரச்சன்னம் எப்பவுகிக்க விஷயம் ப்ராக்கிருத்த விஷயம் சம்ஸ்கிருத விஷயம்னு கூட சொல்லலை ப்ராக்கிருத்த விஷயம் எப்ப பார்த்தாலும் இந்த நாய் இப்படி நிற்கும் இப்படி பார்ப்போம் அப்புறம் இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் திரும்பி நிற்கும் இப்படி பார்க்கும் பண்ணிக்காம அப்புறம் இங்கிருந்து அங்கே ஒரு அப்படி போகும் அங்கே போயிட்டு ஒரு ரவுண்ட் இப்படி பார்க்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ண திரும்பி வரும் சொல்றது ஒன்றும் நாய்க்கு நிக்க நேரம் பண்ண வேலை அது மாதிரி நம்மளும் என்ன என்ன பண்றதுன்னு தெரியல அங்கிருந்து இங்க இங்கிருந்து அங்க பிராகிருத்த விஷய விஜனை ஆச்சாதிதம் பிரச்சன்னம் இவ நமக்கு வந்து சுவாமிஜி இது தெரியவே மாட்டேங்கிறது ஏன்னா ஓ மனசு முழுக்க உலக விஷயமா இருக்கப்பா அப்படி இருக்கிற போது உன்னையே நீ கவனிக்க மறுக்கிறியே நீ உண்மையில நீ மறைக்கப்படவில்லை உன்னை மறைக்கவே முடியாது உன்னை மறைக்கவே முடியாது இப்போ நம்ம துணியினால உடம்ப போத்திக்கிறோம்னு வச்சுங்களேன் போர்வையினால போத்திக்கிறோன்னு வச்சுங்களேன் முடியுது அங்க இங்கேயும் இருக்கு ஓட்ட கொசு உள்ள போயிடும் மூடுற மாதிரி அதனால உலக விஷயமெல்லாம் என்ன மூடி இருக்குன்னா மூடி இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் நான் தூய வந்தான் பூர்ணமான வந்தான் அபூர்ண விற்திகள்லாம் பூர்ணமான ஆத்மாவை கவர் அப் பண்ணியிருக்கு மூடியிருக்கு அப்படின்னா மூடியிருக்கிற மாதிரி இருக்குது நீ அதுக்கு ரியாலிட்டி கொடுக்கறதுனால உனக்கு அது மூடி இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு ரியாலிட்டி கொடுக்குறத விட்டே அது இல்லவே இல்லை அத்வைதந்தான் சத்தியம் ம் வந்து அத்வைதத்தை மூடியிருக்கு வேற்றுமை ஒற்றுமையை மூடியிருக்கிறது மூடியிருப்பது போல இருக்கிறது ஏன்னா அத்வைத்தில்தான் துவைத்தங்கள் உதாரணத்தை சொல்றேன் நகைகள் எல்லாம் தங்கத்தை மூடியிருக்கின்றன எப்படி இருக்கு ஒண்ணு மூடி இருக்கு உங்களுக்கு நகைகளெல்லாம் தங்கத்தை மூடியிருக்கின்றன அலைகளெல்லாம் தண்ணீரை மூடியிருக்கிறது இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் ஆடைகளெல்லாம் நூலை மூடி இருக்கிறது அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸும் த்ரெட்டை கவர் பண்ணியிருக்கு கவர் பண்ண முடியுமா நம்ம கான்சன்ட்ரேட் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் இதில் இருக்கு இவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு இவங்க என்ன போட்டுருக்காங்க இவங்க என்ன போட்டுருக்காங்க இவங்க காதில் என்ன போட்டிருக்காங்க கையில் என்ன போட்டுருக்காங்க நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் துவைத்தத்துலையே இருக்கு ஆனால் அத்வைத்தம் இல்லாமல் துவைத்தம் கிடையவே கிடையாது அபேதம் இல்லாமல் பேதம் கிடையவே கிடையாது தங்கம் இல்லாமல் நகை கிடையவே கிடையாது க கவரிங்லாம் சொல்லக்கூடாது எக்ஸாம்பிளை ரொம்ப கண்டபடினா கெடுக்கப்படாது அது மாதிரி மூடி இருக்கிற மாதிரி இருக்குங்கிற கூட மனுப்பிரவிஷ்டம் கூட எண்ணங்களால் உணர்வு மறைக்கப்பட்டது போல இருக்கிறது உணர்வு இல்லாமல் எண்ணங்கள் இல்லை எண்ணங்கள் உணர்வை மறைத்திருப்பது போல இருக்க சுவாமியே சரண ஓய்யப்பா தம் துர்தர்ஷம் குடமனு பிரவிஷ்டம் குகாஹிதம் அதனால என்ன சொல்றான்னா எனக்கு சனிதச நைன்டீன் இயர்ஸ் சுக்கரதை இருபது வருஷம் ராகுதை பதினெட்டு வருஷம் ராகுதைக்கு பதினெட்டு வருஷம் சுக்கரதைக்கு இருபது வருஷம் இப்படிலாம் தசா காலங்கள்லாம் இருக்குது சூரியதசை சந்திரதை இப்படிலாம் தசா காலங்கள்லாம் இருக்குது அதை சொன்னால் இப்போ நீங்கள் எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பீங்க இப்போ சைத்தன்யம்னா சுவாமிஜி தூக்கமாக வருது தூக்கமாகவும் வருது தூக்கமாகவும் வருது இப்படி தோணும் கொஞ்சம் ஜோஸ்யமெல்லாம் சொல்லுங்கடே அது வேறு சுவாமியில் பாரு கூடமனு எதுக்கு சொல்கிறேன் நம்ம இந்த கஹ்வரேஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்ல போகிறேன் கஹரேஷ்டம் கஹுவரேஷ்டம்னா சங்கராச்சாரியர் சொல்கிறார் கஹ்வரே விஷமே அனைக்க அனர்த்தே திஷதி ககுவரேஷ்டம் எதம் கூடமனு பிரவிஷ்ட ஊச்சா ககரேஷ்ட அதா துர்தரிஷா எல்லாம் பாஷ்யம் வந்து படித்தா என்ன ஜென்மாக வேண்ட நமக்கு என்ன இப்படி இருக்குதுன்னு தோன்றுது பேசாமல் க்ளாஸே எடுத்துகிட்டு இருக்கலாம் போல் இருக்கு நீங்களும் கேட்கணும் நானும் சொல்லணும் பொறுமையாக அதில் கஹ்வரேஷ்டம்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது கஹ்வரே ஸ்திதம் கஹ்வரேஷ்டம் அநேக அனர்த்த சங்கடே திஷ்டதி இது கஹ்வரேஷ்டம் கஹ்வரேனா சங்கடம் சுவாமிஜி என் சங்கடத்தை சொல்லி மாழாது எனக்கு இருக்கிற துக்கம் என் பகைவனுக்கு கூட வரப்படாது சுவாமிகளே அப்போ துக்கம் நிறைய இருக்குன்னு நம்ம சொல்லின்னு இருக்கோம் கஹ்வரேஷ்டம்னா துன்பத்தில் இருப்பது போல இருக்கிறது உண்மையில் துன்பமே இல்லை கஹ்வரேஷ் என்னமா உபதேசம் பண்ணுறாரு பாருங்கள் ஹேமதர்ம ராஜாவை எத்தனை நமஸ்காரம் பண்ணுறது கஷ்டப்படுற மாதிரி ஃபீலிங் இருக்கே தவிர கஷ்டத்தை நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ணு நீ எத்தனை கஷ்டத்தை பார்த்துருப்பே இப்போ ஒரு கஷ்டத்தை பார்க்குறேன் எத்தனை வாழ்க்கையில் சுகத்தை பார்த்துருப்பேன் சுகம் உனக்கு எத்தனையோ சுகம் நீ பார்த்துருக்க எத்தனையோ துக்கத்தை பார்த்துருக்க இப்போ ஏதோ சுகமும் இருக்குது இப்பவும் ஏதோ ஒரு துக்கம் இருக்கு இந்த சுகமும் துக்கமும் நாளைக்கு வேற சுகதுக்கத்துக்கு வரப்போறது அப்படி இருக்கிற போது சுகதுக்க சாட்சி நீ நீ சுக்கியும் இல்லை துக்கியும் இல்லை நித்திய ஆனந்த ஸ்வரூப்பாக உலக விஷய சுகத்தை நீ சொல்லின்னு இருக்கலாம் ஆக என்னால நீ சுகியும் இல்லை துக்கியும் இந்த இதுல தான் தாத்பரியம் கஹ்வரேஷ்டம்னா துன்பத்தில் கட்டு இருப்பது போல் காணப்படுகிறதுங்கிறார் நீங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உடலிலும் உள்ளத்திலும் தனித்தன்மையிலும் கட்டுண்டிருப்பது போல காணப்படுகிறது உண்மையில் அது உடலிலோ உள்ளத்திலோ தனித்தன்மையிலோ கட்டுப்படவில்லை கட்டுப்படவில்லை அதனால சங்கராஜர் எப்படி சொல்றார் அது உலக விஷய எண்ணங்களால மறைக்கப்பட்டிருப்பது போல இருக்கிறது உள்ளத்தில் இருக்கிறது எனவே அது வந்து சங்கடத்தில் இருக்கிற மாதிரி தெரிகிறது ஆகையினால் அதை பார்க்க முடியாத மாதிரி தோன்றுகிறதுங்கிறது எதாக ஏவம் கூட மனுப்பிரவிஷ்டா குஹாஹிதஷ்ட அத்தகா கஹ்வரேஷ்டா அத்தகா துர்தர்ஷா எல்லாம் ஒரு தரம் படித்தா போகிற அது படிச்சுட்டே இருக்கணும் அப்புறம் அடுத்தது என்ன புராணம் புராணம்னு சொன்னால் அது என்னைக்கும் புதுசு என்னைக்கும் பழஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் அது புதுசும் இல்லை பழசும் இல்லைன்னு அர்த்தம் புறா அப்பி நவம் உன்னை பழம்பொருளுக்கும் உன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேத்துமப் பெற்றி என்பர் அது இறைவனுக்கும் பொருந்தும் ஆத்மாவுக்கும் பொருந்தும் ஆகையினால என்னதுன்னா புராணம் புறா அப்பி நவம் புராணம் சரி இதெல்லாம் ஆத்மாவோட லட்சணம் துர்தர்ஷம் குடமனு பிரவிஷ்டம் குகாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அதை காண்பதற்கு அரிது உலகியல் எண்ணங்களால் மறைக்கப்பட்டிருக்கிறது எண்ணங்களில் அது நிறைந்திருக்கிறது எண்ணங்களை வியாபித்திருக்கிறது துன்பத்திற்கு ஆளானது போல் தோன்றுகிறது பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் பழமையையும் புதுமையையும் கடந்ததாகவும் அது விளங்கி கொண்டிருக்கிறது அப்படி சொல்றார் சரி இது எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுல இன்னொரு பதம் இருக்கு தேவம் தேவம் தம்னு அதை சேர்த்துக்கணும் நீ கேட்ட ஆத்மா இருக்கே அந்த ஆத்மா தேவங்கிற பதத்துக்கு சைதன்யம் சக்கு ஸ்ரோத்ரம் கவு தேவோயுனக்தி கேனோபனிஷத் கண்ணையும் காதையும் மூக்கையும் நாக்கையும் மனதையும் இயக்குவது எந்த தத்துவம் சக்ஷுஸ்ரோத்ரம் கவு தேவோயுனக்தி தேவம்னா எஃபுல்ஜெண்ட்டுன்னு அர்த்தம் பிரகாஷம்னு அர்த்தம் செல்ஃப் எஃபுல்ஜென்ட் ஸ்வயம் பிரகாஷம் ஸ்வயஞ்சோதி கான்ஷியஸ்னஸ் தான் ஸ்வயஞ் ஜோதி தூய உணர்வு அக தேவம் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி தாயுமானவர் ஆனந்த கழிப்பில் இருக்கு உணர்வு நீ என்றான் பஞ்சபூதாத்மகமான சரீரம் இல்ல பஞ்சீகிருத பாஞ்ச பௌதிக நீ இல்ல அபஞ்சீகரித்த பாஞ்ச பௌதிகமான சூக்மசரீரம் நீ இல்லை அதையும் நீ சிந்தனை பண்ணிப்பார் அஜ்ஞானமும் நீ இல்லை அக்ஞான சாட்சி நீ ஆகையினால் உணர்வு நீ என்றான் ஐயன் ஐயன்னா யார் குரு குருநாதர் சொன்னார் அதை கேட்டவ அது எப்படி சொன்னார் அன்பா சொன்னார் தெரிஞ்சுக்கோப்பா நீ உடம்புன்னு நினைக்காது மனசுன்னு நினைக்காது அவங்ககிட்ட பிரியமாக சொல்கிறேன் நீ வந்து தூய உணர்வு ஆனந்தம் அப்படின்னு சொன்ன உடனே அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு ரொம்ப புரியமா சொல்லி கொடுத்தாருங்க குருநாதன்கிறார் ஆஹ் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது சாதனம் இருக்கான்னா அத்தியாத்ம யோக அதிகமேன அத்தியாத்ம யோக அதிகமாக அத்தியாத்ம யோகா அத்தியாத்மயோகாங்கிறது ஞான யோகத்துக்கு ஒரு பேர் பிரசித்தமான யோகம் ஞான யோகம் அத்தியாத்மயோகா மாண்டூக்கிய கார்கையில் வரும் அஸ்பரிஷ யோகா டிட்டாச்சு யோகா பற்றை நீக்கிறது அஸ்பரிஷ யோகா கீதையில பகவான் சொன்னார் வித்தியிலே நான் எந்த வித்தியா இருக்கேன்னு சொல்றார் அத்தியாத்ம வித்யா வித்யா வித்ய இல்லை நான் ஆத்ம வித்தியா இருக்கேன்னு வேறு எதாவது சொல்லக்கூடாது ஃபிசிக்ஸ் வித்தையாக இருக்கேன் கெமிஸ்ட்ரி வித்தியா இருக்கேன் கம்ப்யூட்டர் வித்தியா இருக்கேன்னு சொல்லக்கூடாது வித்யானாம் அத்தியாத்ம வித்யா ஆத்ம வித்தியானுடைய ஸ்வரூபமாக நான் இருக்கேன் அத்தியாத்ம வித்யா வித்யானாம் அத்தியாத்ம யோகான்னு சொன்னால் ஞான படிக்கிறது அதாவது முறையாக படிக்கணும் தொடர்ந்து படிக்கணும் நீண்ட நாள் படிக்கணும் ரொம்ப சம்பிரதாயம் தெரிஞ்சு உறுதியாக நமக்கு உபதேசம் பண்ணுற குருக்கிட்ட படிக்கணும் உயிரோடு இருக்கிற குருக்கிட்ட படிக்கணும் லிவ்விங் குரு லிவ்விங் குரு ஆக சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் குருநாதர் சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டண்ட் லென்த் ஆஃப் டைம் அண்டர் ஏ காம்பண்ட் குரு லைவ் குரு அவர்கிட்ட படிக்கணும் அதான் முறையாக படிக்கணும் தொடர்ந்து படிக்கணும் உயிரோட இருக்கிற குருக்கிட்ட படிக்கணும் நீண்ட நாள் படிக்கணும் இந்த திடீர் புலியோதர மாதிரிலாம் நடக்காது பொறுமையாக படிக்கணும் நமக்கு வேறு என்ன வேலை இந்த ஜென்மாவில் சாகரத்துக்குள்ளே இந்த ஞானத்தை அடைஞ்சுடணுமே ஆஹா அத்தியாத்மயோகா அவர்கிட்ட படிக்கணும் முறையாக தொடர்ந்து ஒரு அதாவது அறிவும் அறிவிலே தெளிவும் நெஞ்சிலே உறுதியும் வாய்க்க பெற்ற குருவினிடம் கற்க வேண்டும் அறிவிலே தெளிவும் நெஞ்சிலே உறுதியும் அகத்திலே அன்பினோர் வெள்ளமும் பொறிகளின் மீது தனி அரசாணையும் பொழுதலாம் இறை நெறியில் நாட்டமும் உள்ள குருவினிடம் படிக்க வேண்டும் தொடர்ந்து படிக்க வேண்டும் அத்தியாத்மயோகா அத்தியாத்மயோகா என் அர்த்தம் சுவாமி பேரே அத்தியாத்மானந்தா அத்தியாத்மான ஆத்மானம் அதிகிருத்திய பிரவருத்தம் அத்தியாத்மம் கிம் பிரம் கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அத்தியாத்ம வித்யா வித்யா நாம் அத்தியாத்ம யோகா யோகானா சாதனம் இந்த யோக என்ன அர்த்தம் யோகம்னாலே ஏதாவது மூடுறதா தலைகிழா நிற்கிறதான்னு யோசிக்கக்கூடாது அது ஒரு யோகம் அந்த யோகமும் வேணும் அது ஹட்ட யோகம் காலம்பரை கையை நீட்டி இப்படிலாம் பண்ணுறோமே எல்லாம் பண்ணுறோமே எல்லா ஆசனங்கள்லாம் போடுறோமே அதுக்கு பேர் ஹட்டயோகம் ஹட்டயோகம்னா உடம்பை நாமளே முறுக்கிறது வளைக்கிறது முரட்டுத்தனமாக பண்ணுறதுன்னு அர்த்தம் அதுக்காக முரட்டுத்தனம்னு அர்த்தமில்லை கொஞ்சம் வளைக்கணுமே அந்த பச்சிமோத்தாசனம் போடணும்னா எப்படி பண்ணுறது குக்குட்டாசனம் போடுறதுனா மயூராசனம் போடுறதுனா என்ன பண்ணுறது மத்யாசனம் போடுறதுனா என்ன பண்ணுறது எல்லா ஆசனமும் அப்படி தான் இருக்குது ஆகினால இந்த ஆசனங்களெல்லாம் அது வேணும் ஆசனங்கள்லாம் பண்ணினா நமக்கு என்னது தேகத்தை நினைக்கிற புத்தி குறைச்சிக்கலாம் இல்லாட்டி மூழங்கால் வழியே ஞாபகத்தில் இருக்கும் கிளாஸ் படிச்சுட்டே இருப்போம் வலி தாங்க முடியாது ஒன்றும் ரிஜிஸ்டர் ஆகாது அதுக்காக தான் ஃபிட்டாக இருக்கணும் அதுக்கு தான் யோகாசனம் ஹட்ட யோகம் அது இங்கே என்னது ஞான யோகம் புத்தகத்தை வச்சுட்டு நோட்ஸ் எழுதின்னு படிச்சுட்டு இருக்கோமே ஞான யோகம் யோகம்னு சொன்னாலே சம்பந்தம்னு அர்த்தம் யோகா அப்படின்னா சம்பந்தான்னு அர்த்தம் என்ன சம்பந்தம் அப்படின்னா பொதுவாக இறைவனோடு தொடர்பு இறைவனோடு தொடர்பு இந்த கான்டெக்ட்ல விஷய யோகான்னு சொல்லலாம் விஷயே சம்யோகா விஷயே சம்யோகா யோகம்னா எதோடையாவது சேர்றது தொடர்பு வைக்கிறது அது எனி எனி மேட்டர் அது லௌகிக்க விஷயமா இருக்கலாம் ஆண் பெண் சேர்க்கைக்கும் சம்யோகம் தான் பேரு எல்லாத்துக்குமே யோகம் தான் பேரு யோகம்னா சேர்றதுன்னு அர்த்தம் இங்க இந்த கான்டெக்ட்ல சேர்றதுனா என்ன அர்த்தம்னா எங்கிட்ட நான் என் சேர்றது ஆத்மா பரமாத்மாவோட சேர்றதுன்னு சொல்லலாம் பரமாத்மா யாரு எனக்கு அன்னியமா இல்லையே ஆஹ் யோகா சேர்றதுன்னு அர்த்தம் ஈஸ்வர சம்பந்தா மோட்சத்தில் யோகம் நம்மை எதோட இணைக்கிறோமோ அதை பொறுத்தது ஆஹா அத்தியாத்மயோகா இந்த வேதாந்தம் படிக்கிறதுனால நம்ம எதோட சம்பந்தம் வைக்கிறோம் என்னோட நான் சம்பந்தம் வைக்கிறேன் நான் எதோடையும் சம்பந்தம் வைக்கல நான் யாருன்னு எனக்கு என்னிடத்தில் நான் என்னுடைய தொடர்பை வைக்கிறேன் என்னுடைய தொடர்பை என்னிடத்திலேயே வைக்கிற யோகம் இது ஆத்மயோகா ஆத்மயோகா நான் வந்து உடம்போட யோகம் வச்சுருக்கேன் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோடு இருக்கிற சம்பந்தத்தை நீக்கி நான் என்னோட யோகம் என்னோட யோகம் வைக்கிறதும் இந்த யோகத்தை விட்டாலே இதுதான் யோகம் இந்த யோகம் கிடைக்கிறதுக்கு யோகம் பண்ணியிருக்கணும் ஆஹா அத்தியாத்ம யோகா அதிகமேனு சொன்ன புரிஞ்சுக்கிறதுனால ஞானத்தினால் ஞான யோக சாதனத்தின் மூலம் பெறப்படுகின்ற ஞானத்தினால் ஞானயோக சிரவண மரண நிதித்தியாசன சாதனத்தினால் பெறப்படுகிற ஞானயோகத்தினால் அத்தியாத்மயாதிகமேன देवं मत्वा, அந்த உணர்வை உணர்ந்து என்னது ஆத்மாவாக உணர்ந்து சங்கராச்சாரியர் அழகான வார்த்தை சொல்றார் விஷயேப்பா பிரதிசம்ஹிருத்திய சேதச ஆத்மனி சமாதானம் அத்தியாத்மயகா சசிய அதிக மகா பிராப்தி உலக விஷயத்துலேருந்து மனசை மீட்டெடுத்து ஆத்மாவிலேயே வச்சுக்கிறது அப்படின்னா நேர்த்தன் படிக்கிறதெல்லாம் ஆத்மாவை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம் ஹோல் கிளாஸ் மைண்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்குன்னா செல்ஃபை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னையே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய தாட்ஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணுற அதுக்கு பேர் தான் அத்தியாத்ம யோகங்கிறார் ஆக என்னுடைய தாட்டெல்லாம் இப்படி சொல்லணும் என்னுடைய எண்ணங்களெல்லாம் உலக விஷயங்களில் போறதை நீக்கி என்ன பற்றின கருத்திலேயே என் எண்ணங்கள் இருப்பதுதான் அத்தியாத்மயோகம் அத்தியாத்மயோகம் அந்த அத்தியாத்மயோகத்தை அடையிறதுங்கிறார் எவன் ஒருவன் இந்த அத்தியாத்மயோகத்தை அடைகிறானோ பெறுகிறானோ प्राप्ति அதிகமாகறதுக்குராடிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு ஸ்லோகங்களே ரிப்பீட் ஆயிருக்கு சில லைன் மாத்தி ரிப்பீட் ஆயிருக்கு சோர்ஸ் கட்டோபனிஷத்து தான் தீர தீரஹான்னா बुद्धिशाली, ஏற்கனவே சொல்லிருக்கேன் தீயம் இந்திரியா ரக்ஷத்தின்னு விவேகி சாதன சதுஷ்டய சம்பன்னஹா புருஷஹா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள மாதிரி இப்படி கேம்ப் ஃபுல்லாக அட்டன் பண்ணி நீங்கள்லாம் தீரால் தான் இடையில உங்களை சொல்ல வேண்டாமா தீரால் இல்லையா நீங்கள்லாம் எவ்வளோ பொறுமையாக கேட்டுருக்க ஆகவே நீங்கள் எல்லோரும் தீரர்கள் பொறுமையாக அதை புரிஞ்சுக்கணும் படிக்கணும்னு ஆசையோடு படிக்கிறேன் நானும் பகவானுடைய கிருப்பையினால குரு கிருப்பையினால ஆசையோடு தான் சொல்லிகிட்டு ஆஹா தீரஹா தேவம் மத்வா தேவனை அறிந்து தேவம்னா ஆத்மானம்ங்கிறார் தீரஹா தீமான் மத்வா மத்வான்னா அறிந்து அறிந்து அதோட பலன் சொல்றார் ஹர்ஷோகாதி இன்பத் துன்பங்களை வெல்லுகிறான் இன்பத் துன்பங்களை வெல்லுகிறான் இன்பத் துன்பங்களை வெல்லுகிறான் என் அர்த்தம் இன்பத் துன்பங்களுக்கு அவன் அடிமையாவதில்லை இன்பத்தில் துள்ளுவதில்லை துன்பத்தில் துவழுவதில்லை ஏனென்றால் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை எது நிலையற்றதோ அது உண்மையல்ல எது உண்மையல்லவோ அது மாயத்தோற்றம் எனவே அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை ஆகவே இந்த ஏதாவது விஷய சுகமும் இல்லை விஷய துக்கமும் இல்லை சென்ஸ் பிளெஷரும் இல்லை சென்ஸ் பெயினும் இல்லை அது ரெண்டையும் அவன் ஜெயிச்சுடுறான் அப்படின்னு ரொம்ப அழகான மந்திரம் இது தம் துர்தர்ஷம் கூட மனு பிரவிஷ்டம் குபாஹிதம் புராணம் அத்தியாத்மய யோகாதி கமேன தேவம் மத்வா தீரோ ஹருஷோகி நாளை தொடர்ந்து பார்க்கல ஆறரை மணிக்கு அங்கே ஸ்ரீ பாரதி தீர்த்த வித்யார்த்தி விலாசத்தில் இந்த ஆசிரமத்தில் மொத முதல்ல அந்த இடத்துல சத்சங்கம் நடக்கிறது அந்த இடத்துல நடத்தினதே கிடையாது அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் மணி முப்பத்தி மூணு ஆச்சு சொல்லி முடிச்சுட்றேன் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மார்ச் மாதம் ஜெகத்குரு சுங்கேரி ஜெகத்குரு இப்போ இருக்கிற ஜெகத்குரு அவர் தான் இந்த வட்டவிருக்கத்தை பிரதிஷ்ட பண்ணினார் நல்ல வேத மந்திரம் சொல்லி இந்த சாயங்கால வேளையில் அங்கேருந்து இறங்கி அந்த என்னுடைய நான் இருக்கிற ரெசிடென்சினுடைய கட்டடத்துக்கு பூஜை பண்ணார் அந்த இடத்துல பூஜை பண்ணி ரொம்ப நல்ல பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணார் அதுக்கு பிறகு இங்கே இவ்வளோ தூரம் நடந்து வந்தார் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரே கரடு சன்னிதானமே சொல்லியிருக்கார் இது சிஷுவாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ நல்லா விருத்தி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் இங்கே எப்படியும் நடந்து போய் அந்த அந்த இடத்துல வட்டவரிக்ஷா சும்மா ஒரு மரம் ஒரு வராருன்னு சொன்னோன்னா ஒரு மரத்தை நடச்சொல்லணும் அப்படின்னு நாங்கள் சங்கல்பம் பண்ணி பிளான் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வச்சார் வைக்கிற போது ஒரு மந்திரத்தை சொல்லி வச்சார் சியோனா பிருத் விபவான் ரிக்ஷரா நிவேசனி யச்சானதாக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வைக்கிற போது கையில் வச்சுன்னு சொன்னார் இந்த விர்சத்தை சமஸ்த தேவதைகளின் சாட்சியாக இந்த இடத்துல நட நன்றாக விருத்தி ஆகட்டும் இந்த சுவாமிகள் இந்த மரத்துக்கடியில் பாடம் சொல்லி எல்லா முமுட்சுக்களும் ஜீவன் முக்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி பிரதிஷ்டை பண்ணுறேன் அப்படி சொல்லி வச்சார் எனக்கு அது ரொம்ப பதிஞ்சு போயிடுத்துவர் சொன்ன ஆசிர்வாதம் அவர் மார்ச்சில் வந்துட்டு போகிறார் ஜூனில் தான் இந்த ஆசிரமம் இனாக்ரேட் பண்ணோம் ஏப்ரல் மே ஜூன் வந்துட்டு போய் மூணு மாதம் கழித்து தான் இந்த ஆசிரமம் தொடங்கப்பட்டது அவர் சொன்ன வார்த்தை பலிக்கிறது அவர் சொன்ன வார்த்தை அப்போல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் இப்படி ஆகும் இப்படியாக போகிறது அப்படியாக போகிறதுங்கெல்லாம் கற்பனை கூட பண்ணது கிடையாது இன்றைக்கி அந்த இடத்துல அவர் பேராலாலேயே ஒரு அற்புதமான கட்டடம் அதில் நீங்கள் எல்லாரும் வந்து தங்கியிருக்கே அந்த இடத்துல ஒரு சத்சங்க நம்ம கிட்ட அன்பர் ஒரு திறந்தார் சுவாமிஜி ஒரே இடத்துல வேண்டாம் கொஞ்சம் இடத்த சேஞ்ச் பண்ணுங்கோ அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் அது வாஸ்தவம் எனக்கு நினச்சிருந்தேன் எந்த இடத்துல நடத்துகிறது மைக்கு வேணுமே எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் இங்கெல்லாம் பண்ணலாம் மாதிரி இந்த மரங்கள்லாம் வந்துருக்கு கல்லால மரம் வந்துருக்கு அதெல்லாம் வைக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு சத்சங்கத்தை தொடங்குறோம் நீங்களாம் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க நிறைய இதெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும் இது வந்து கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார் சன்னிதானம் அது மாத்திரமில்லை ஜெகத்குருக்கிட்ட ரொம்ப பக்தி ஸ்ரத்தை உள்ள நிறைய பேர் வந்திருக்கு ஆகையனால உங்களுக்கும் இது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இதுதான் முதல்ல அங்கே நடத்துகிற சத்சங்கம் அந்த இடத்துல நிறைய வேத பாராயணம் நடந்திருக்கு அந்த மரத்தை சுற்றி தான் இந்த ஆசிரமத்தில் அஞ்சு வேத பாராயணம் பிரஸ்தான பாராயணம் எல்லாம் அந்த மரத்தை சுற்றி நடத்தியிருக்கோம் நிறைய பூஜைகளும் ஹோமங்களும் அங்கே நடத்தப்பட்டிருக்கு ஆனால் இப்போ முத முதல்ல அந்த இடத்துல உட்காந்து சத்சங்கம் நடத்தப்போகிறோம் எல்லாம் நீங்கள் எல்லோரும் ஆறரை மணிக்கு அங்கே வந்துருங்கோ அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அங்க பாப்புல அறமணிக்கு பாப்பு ஓம் சகநாப சகன்கு சீரியமை தேஜஸ்வினாவீத்தமஸ்து மாவிஷாவை ஓம்ஷாஹரி ஓ ஆதிகுநாஸ்வீ